நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயான ஒற்றுமையினுடைய அருமையான தமிழ்நாட்டு நாட்டுப்புற கதையை சொல்லலாம்னு இருக்கேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோயில் இருந்தது அந்த கோயிலினுடைய நான்கு திசைகளிலும் நான்கு பெரிய கோபுரங்கள் இருந்தது அந்த கோபுரங்கள் அனைத்திலும் கூட்டம் கூட்டமாக நிறைய புறாக்கள் வாழ்ந்து வந்தன அந்த புறாக்கள் வந்து பலவிதமான நிறங்கள்ல இருந்தது ஒரு சில புறாக்கள் வந்து சாம்பல் நிறத்துல இருந்தது ஒரு சில புறாக்கள் வெள்ளை நிறத்துல இருந்தது இன்னும் சில புறாக்கள் நீல நிறத்துல இருந்தது தங்களுடைய கழுத்துல நீல நிறமா இருக்கிறதுனால இந்த உலகத்திலே அழகான புறாக்கள் தாங்கள் தான் அப்படின்னு அந்த நீல நிற புறாக்கள் நினைச்சிட்டு சாம்பல் நிற புறாக்கள் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்த உலகத்துக்கே மழை தரக்கூடிய மேகத்தினுடைய நிறமே சாம்பல் நிறம்தான் மழை இல்லைன்னா இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது பின்ன எங்கள் மரங்கள் இருக்கும் செடி கொடிகள் இருக்கும் தானியங்கள் கிடைக்கும் அதனால இந்த உலகத்துக்கே மழைங்கிற கொடையை கொடுக்கக்கூடிய அந்த மேகம்தான் உயர்ந்த ஒரு பொருள் அந்த மேகத்தினுடைய நிறத்தில் இருக்கிறதுனால நாங்கள் தான் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு அந்த சாம்பல் நிற சொல்லுச்சு வெள்ளை என்ன சொல்லுச்சு அப்படின்னா தூய்மையின் அடையாளமே வெள்ளை நேரம் தான் அந்த வெள்ளை நேரத்துல இருக்கக்கூடிய நாங்கள் தான் ரொம்ப அழகான புறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்படி இந்த புறாக்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாரும் மேலதான் வசித்து வந்தாங்க ஒரு நாள் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்க உள்ள கோபுரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி அதுங்களுக்கு வர்ணம் பூசக்கூடிய வேலை நடந்தது அப்ப புறாக்கள் எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க முடியாது மனிதர்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் நாம் இங்கே இருந்தோன்னா நிம்மதியாக வாழ முடியாது நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக பறந்து கிராமங்களை நோக்கி போக ஆரம்பித்தது அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நெல் மணிகள் காய போட்டிருந்தாங்க அதாவது நாம் சாப்பிட்றோம் இல்லையா அரிசி அந்த அரிசி எங்கேருந்து வருது நெல்லுக்குள்ளே இருந்து தான் வருது அந்த நெல்லை வந்து விவசாயிகள் ஒரு இடத்துல காய போட்டிருந்தாங்க அந்த நெல்லை பார்த்ததும் இந்த புறாக்கள் எல்லாம் இறங்கி சாப்பிட ஆரம்பித்தன சாப்பிட்டு முடித்ததும் நமக்கு இங்கேயே நல்லா உணவு கிடைக்கிதே நாம் இங்கேயே அதாவது ஒரு மரத்தில் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா புறாக்களும் ஒரு மரத்தில் அடைய ஆரம்பிச்சின மரங்கள் நிறைந்திருந்த அந்த கிராமத்தில் புறாக்களுக்கு தங்குறதுக்கு இடமும் இருந்தது வயல்வெளிகளில் போய் மெய்கிறதுக்கு நெல்மணிகளும் கிடைச்சிது பல வகையான தானியங்களும் கிடைச்சதுனால அந்த புறாக்கள் எல்லாம் அங்கேயே தங்கிடுச்சு அந்த ஊரில் இருந்த ஒரு வேடன் இதை கவனித்தான் புறாக்கள் எங்கே இருந்தோ வந்து இங்கே கூட்டம் கூட்டமாக இருக்குது இந்த புறாக்களை நாம் பிடிச்சி வித்தோன்னா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாள் என்ன பண்ணான் ஒரு வளைய விரிச்சு அதுல நெல்மணிகளை தூவி விட்டு காத்திருந்தான் புறாக்கள் வந்து நெல்மணிகளை பார்த்ததும் அது மேல இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்திலே எல்லா புறாக்களுமே அந்த வலையில மாட்டிக்குச்சு வளைய விரிச்சு வச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்த வேடன் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்நேரம் புறாக்கள் மாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துட்டு தூரத்துல அந்த வேடன் வர்றத பார்த்ததும் ஒரு வயசான புறா சொல்லிச்சு இப்ப நாம வந்து எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து பறந்தோம் அப்படின்னா நம்மளால இந்த வளைய தூக்கிட்டு தூரமாக பறந்து போயிட முடியும் அதுக்கு பிறகு இந்த வலையிலிருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறத பத்தி யோசிச்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த வேடன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நாம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே நேரத்தில் பறந்து போறதுதான் அப்படின்னு சொல்லிச்சு எல்லா புறாக்களுக்கும் அது சரின்னு பட்டதுனால எல்லா புறாக்களும் ஒரே நேரத்தில் சிறகை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சது அப்படியே வலைய தூக்கிட்டு எல்லா புறாக்களும் வானத்தில் உயர்ந்து பறக்கிறத பார்த்த வேடன் ஐயையோ புறாக்களோட சேர்ந்து என்னுடைய வளையும் போச்சே அப்படின்னு சொல்லி அந்த புறாக்களை துரத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுனோம் வானத்தில் பறக்க ஆரம்பித்த புறாக்களுக்கு இடையில கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு நீல நிற சொன்னது நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம் அதனால நாங்கள் தான் உங்களை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்போது சாம்பல் நிற புறாக்கள் சொல்லிச்சு இல்லை இல்லை தான் அதிகமான அளவில் இருக்கோம் நாங்கள் பறக்கிறதுனால தான் இந்த வலையை தூக்கிட்டு போக முடியுதுன்னு சொல்லிச்சு அப்போ வெள்ளை நிற புறாக்கள் மட்டும் என்ன குறைஞ்சா போயிட்டோம் நாங்களும் பறக்கிறதுனால தான் இந்த வலை மேல வந்துச்சு நாங்க இல்லாம இது பறக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிச்சு இப்படி எல்லா புறாக்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்ததுனால பறக்கிறத மறந்துருச்சு எப்ப புறாக்கள் சிறகையை விரிச்சு பறக்கிறத நிறுத்துச்சோ அப்பயே அந்த வலை புறாக்கள் எல்லாத்தையும் தரையை நோக்கி இழுக்க ஆரம்பிச்சது எல்லா புறாக்களும் தரைய நோக்கி வந்து ஒரு பட்டு போன மரத்துல மாட்டிக்கிட்டு தலகில தொங்க ஆரம்பிச்சது புறாக்கள் எல்லாம் அதுக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு கிடந்தன இப்போ இந்த புறாக்களை பின்பற்றியே வந்த வேடன் அந்த மரத்துக்கு வந்து சேர்ந்தான் நல்ல வேலை என்னுடைய கிடைச்சது கிடைச்சது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வலையை கைப்பற்றி அதுல மாட்டிக்கிட்டு இருந்த புறாக்கள் பிடிச்சு தன்னுடைய கூண்டுக்குள்ள போட்டு அடைக்க ஆரம்பிச்சான் இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒன்றுபட்டால் உண்டு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா நாம எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் மாறாக நாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் என்னைக்கு இருந்தாலும் நாம எல்லாருமே கஷ்டப்பட வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ஒரு வலை அந்த வலைக்குள்ள பலவிதமான கருத்துக்கள் கொண்ட புறாக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குடும்பம் தான் ஒரு வலை அதுக்குள்ள வாழக்கூடிய அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி மாமா அத்தை இந்த மாதிரி நாம எல்லாரும் தான் புறாக்கள் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பங்கிற அந்த வலை வந்து நம்மளோட சேர்ந்து பறக்கும் இல்லை அப்படின்னா நாம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் யாராவது ஒருத்தருக்கு குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை அப்படின்னா மற்றவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியுமா நம்மளுடைய அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கும் அந்த கஷ்டம் வருது நம்ம அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டம் வருது இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி ஒற்றுமையா இருந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும் இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம தெருவில் இருக்கவங்க எல்லாருமே நிம்மதியா இருந்தாதான் நாமளும் நிம்மதியா இருக்க முடியும் அதே போலதான் நாம படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கு நாம பயணம் செய்யக்கூடிய வாகனமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம நாலு பேர் சேர்ந்து ஒன்னா விளையாடுறோமோ அல்லது சாப்பிட்றோமோ அல்லது படிக்கிறமோ எதுவா இருந்தாலும் சரி அந்த நாலு பேருடைய நிம்மதியும் முக்கியம் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சரி நேயர்களே